நித்தம் ஒரு முத்து இன்றைய முத்தாக உதரிகிறது திருக்குறளின் எழுநூற்றி தொண்ணூத்தி ஏழாவது குரலான ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரி விடல் வாழ்க்கையில் நல்லவற்றை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் கெட்டவற்றை தவிர்த்து விடுதல் வேண்டும் நல்ல பழக்கங்கள் நம்மிடம் இருந்தால் நல்லவர்கள் நம்மை சூழ்ந்து இருப்பார்கள் நல்ல எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும் நல்ல செயல்களால் நாமும் நலமாகவே இருப்போம் இப்படி அனைத்துமே நல்லதாக இருக்கும் பொழுது கெட்டவைகள் வந்தாலும் பெரிதாக தோன்றாது அவை நம்மை பெரிதாக பாதிக்காது கெட்ட குணமுடையவர்களை அடுத்தவர்களை அழிக்கும் எண்ணமுடையவர்களை அடுத்தவர் துன்பத்தைக் கண்டு மகிழ்ச்சியுறும் குரூர புத்தி உடையவர்களை இதுபோன்ற மனிதர்களை எவனொருவன் முற்றிலுமாக ஒதுக்கிவிடுகிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் அதைவிட லாபம் தரக்கூடிய ஊதியம் வேறு ஒன்று இல்லை எனவே இது போன்ற தீய எண்ணம் உடையவர்களின் தொடர்பை உடனடியாக துண்டித்துவிட்டு வாழ்க்கை லாபத்தை அனைவரும் அடைய வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் இதைத்தான் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை விடல், என்கிறது திருக்குறள் நன்றி வணக்கம்